நமோதுதாய் வம்ச ரிஷிபியோ மஹ நமோ சோபப்ளவரி பிரானோவ் வாத்தியாதின ह्यमृतो नमर्त्यममृतं அஜாஹியமோ மத்தியம் கேஷியமர் மத்தியமேயிஷா கௌடபாதாச்சாரியர் இந்த அலாத்த சாந்தி பிரகரணத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் இந்த அத்வைத சம்பிரதாயத்தை உபதேசித்த ஆதி குருவாகிய நாராயணனை நமஸ்காரம் பண்ணினார் பிறகு இந்த அத்வைத தரிசனத்தை தரிசனத்துக்கு நமஸ்காரம் பண்ணினார் அப்படி அத்வைத்த தரிசனத்தை நமஸ்காரம் பண்ணும் பொழுது அத்வைத தரிசனத்தை ஸ்தோத்ரம் பண்ணினார் நமக்கு அந்த அத்வைத்த ஞானத்தில் ருச்சி ஏற்பட வேண்டும் ஸ்ரத்தா பக்தி விசேஷங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை ஸ்தோத்திரம் பண்ணினார் ரெண்டாவது ஸ்லோகத்தில் அதில் முக்கியமான ஒரு பதம் அவிவாதகா விவாதம் விவாதத்திற்கு அப்பாற்பட்டது அத்வைத்தம் விவாத அதித்தம் விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்று சொன்னவர் எப்படி விவாதத்துக்கு அப்பாற்பட்டது என்பதை நிரூபிப்பதற்காக சற்று விவாதம் பண்ணுகிறார் அவிவாதம் என்பதை விளக்குவதற்கான விவாதம் நிகழ்கிறது உண்மையில் வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எப்போ புரியும் அவிவாத அத்வைத தரிசனம் புரிஞ்சாதான் புரியும் அது கதம் அவிவாதகா எப்படி அது அவிவாதமாக இருக்கு பொதுவாக ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி சிந்தித்து வைத்திருக்கிறார்கள் எவ்வளவோ பிரிவுகள் வந்து கொண்டே இருக்கு அது எல்லாமே என்றே சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது எது சரியான சிந்தனை என்பதை தெரிந்து கொள்வதில் நமக்கும் ஆர்வம் இருக்கிறது ஆகவே அந்த சரியான சிந்தனை எப்படிங்கிறத புரியறதுக்காக அத்வைத்த வேதாந்த தரிசனத்துல எப்படி எல்லாம் நாம மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறோம் தெரிந்து கொண்டா நமக்கு அத்வைத தரிசன நிஷ்டை ஏற்படும் அத்வைதான தரிசனம்னா ஞானம் அத்வைத ஞான நிஷ்டை ஏற்படும் அதற்காக வேண்டி எத்தனையோ துவைத்த மதத்துக்குள்ள எத்தனையோ உட்பிரிவுகள் இருந்தாலும் அந்த எல்லா உட்பிரிவுகளும் இந்த இரண்டில் அடங்குகிறது ஒன்று அசத்காரியவாதம் மற்றொன்று சத்காரியவாதம் இதெல்லாம் திரும்பவும் நீங்கள் வந்து உங்களுக்கு புரியலேன்னு வருத்தப்பட வேண்டாம் நிறைய விளக்கங்கள் தொடர போகுது ஆகையினால முதல்ல புரியலேன்னா அடுத்ததுல புரியும் அதுலேயும் புரியலன்னா அடுத்ததுல புரியும் ஆகவே புரியவே புரியாமல் விட போகிறதில்ல கௌடபாதாச்சாரியனும் நானும் முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்காம விடப்போறதில்லை ஆனால் அதையும் மீறி புரியலேன்னா இருக்கவே இருக்குது துவைதம் நமக்கு என்ன பஞ்சமாக அத்வைதானந்தாவும் இருக்கலாம் துவைத்தானந்தாவாகவும் இருக்கலாமே இப்போ எப்படி சொல்லுவாங்க துவைத்திகள்னா பகவத்கீதைக்கு தியான ஸ்லோகம் சொல்கிற போது துவைதாமத வருஷினியும் பகவத்தின் தான் சொல்லி ஆகணும் அத்வைதாமத வருஷினு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது விசிஷ்டா அத்வைதாமத வருஷிணும் சொல்ல முடியாது எழுத்து சரியாகிறார் ஆகினால் என்ன சொல்லணும் தான் துவைத்தா அமிருத்த ஆய்தா அமிர்தரிஷி எதாவது அங்கே அதாவது போட்டுக்கணும் முடியாது அந்த ஸ்லோகம் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன அத்வைதிகள் சொல்கிற ஸ்லோகத்தை அவங்க என்ன சொல்ல போகிறாங்க சொல்ல மாட்டாங்க இப்போ ரெண்டே ரெண்டு குரூப்பாக பிரிச்சு நிட்ட அசத்காரியவாதா சத்காரியவாதா இந்த சத்காரியவாதத்துக்கு பின்னால் இன்னொரு வார்த்தையும் இருக்குது பரிணாமவாத பிரம்ம பரிணாமவாத சத்காரியவாதா சத்காரியவாதத்துக்குள்ளூப் இருக்கு அதுல வந்து பிரம்ம பரிணாமவாத குரூப் தான் ரொம்ப பலமானதுணாமா இந்த அசத்காரியவாதா இருக்கு இல்லையா இந்த அசத்காரியவாதத்துக்கு இன்னொரு பேர் ஆரம்பவாத சடனாக வந்து எப்படியோ இது வந்தது எதுல இருந்து வந்ததுன்னா எதுலேருந்து வரல அதான் வந்துடுச்சு அப்படிங்க வேண்டிய அதான் எப்படிப்பா வரும்னா அதை அப்படியே வந்துடுச்சும் அப்படியே சொல்லிட்டு இருக்கும் இது எப்படியோ புரியல அப்படிதான் இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது கதம் அசத்தாசாந்தோக்கிய சொல்றது அசத்திலேருந்து எப்படி சத்து வர முடியும் ஆனா என்ன பண்றது நமக்கு கஷ்டம் நிறைய இருக்கு ஸ்ருதியில அதனாலதான் பிரச்சனை அசத்துவாக்க அப்படி வாக்கியம் இருக்கு அதனால எந்த வாக்கியத்துக்கு எப்படி வந்து அர்த்தம் பண்றது அதுலதான் சிரமமே இருக்கு அசத்து தான் இருந்தது அதுல இருந்து சத்து வந்ததுன்னு சொல்லி அர்த் இருக்கு நசத்தன்னா சூச்சிய கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் இப்படி இது எல்லோரும் இப்படி வாதம் பண்ணுறதுக்கு ஸ்ருதியும் இடம் கொடுக்கறது அதுதான் பிரச்சனை ஸ்ருதியும் இடம் கொடுக்கறது ஆகவே ஸ்ருதியில் இடம் இருந்தால் எந்த ஸ்ருதியை எடுத்துக்கிறது தானே எது எதோ பிரமாணமாக ரெண்டு ஒரே ஒரு ஒரே ஆள் வந்து ரெண்டு விதமாக சொன்னான்னா எந்த வார்த்தை அவன் சொல்கிறது உண்மையுன்னு எடுத்துக்கிறது ஒரே ஆள் அவன் சொன்னதை அவனே முரண்படுத்துகிறான் அப்போ அவன் சொன்னதை வந்து நாம் எப்படி எடுத்துக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் நான் அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கிறேன் சும்மா சொல்றேன் ஒருத்தரை ஒரே ஆள் ஒரே விஷயத்தில் ரெண்டு விதமாக பேசினான்னா எது கரெக்ட் சொல்றான் அவன் ஓய்வு எங்கள் அம்மாவுக்கா அப்படி சொன்னேன் அவளுதான் கவலைப்படாது அப்படின்னு மட்டும் சொல்கிறான் அம்மாக்கிட்ட சொல்றான் அவளுக்கா அப்படி சொன்னேன் இப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான் பாருங்கள் நீங்களும் உங்க பக்கத்துலையும் போட்டோம் நாங்களும் அப்படிதான் இருக்கோம் உங்க அம்மாவுக்கா அப்படி சொன்னேன் உங்களுக்கா அப்படி சொன்னேன் அப்படித்தான் வீட்டுக்குள்ள வாழணும் வேற வழி கிடையாது எது கிடையாது இல்லையா இப்படித்தானே இருக்கு சத்தியம் இப்படித்தானே சும்மா அப்படி சொன்னேன் அப்படின்னு அப்ப எதுதான் உண்மையான உன்னுடைய அபிப்பிராயம் அது தெரியாது இல்லையா அதுக்கு தான் ஸ்ருதியை நிறைய விசாரம் பண்ண வேண்டிய ஸ்ருதியை நம்ம ரொம்ப பலமாக பிடிச்சுன்னு இருக்கோம் இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறுகிறது அசத்துனா காரணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சத்துனா காரியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சத்துனா அத்தியந்த அசத்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு எந்த அசத்த எடுத்துக்கிறதா அத்தியந்த அசத்தை எடுத்துக்கிறதா காரண அசத்தை எடுத்துக்கிறதா காரண அசத்துன்னு எடுத்துட்டா என்னாகும் சத்காரியவாதம் தான் அது அசத்துங்கிற சப்தத்துக்கு காரணம்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னா அது சத்காரியவாதம் ஆயிடும் அசத்துங்கிற சப்தத்துக்கு அத்தியந்த அசத்துன்னு எடுத்துட்டு அது ஆரம்பவாதம் ஆயிடும் வந்து என்ன இல்லவே இல்லை அத்தியந்த அசத்து அப்படின்னு அது என்ன ஆயிடும்னா அது அசத்காரியவாதமா மாறிடும் ஆரம்பவாதமா மாறிடும் ஆகையினால அங்கங்க இடத்துல அந்தந்த அர்த்தத்தை நம்ம சொல்றோம் என்ன காரணமும் இல்லை காரியமும் விலட்சணம் அநாதிமத்து பரம்பிரம் கீதையில பதிமூணா அத்தியாயத்தில் ஞேயங்கிற தலைப்புல பார்த்திருக்கோம் ஆக எதுக்கு சொல்றோம் அவிவாதம் என்று சொன்ன கௌடபாதாச்சாரியர் இந்த சத்காரியவாதத்தை அசத்காரியவாதத்தை அறிமுகப்படுத்தி இந்த சத்காரியவாதிகள் அசத்காரியவாதிகளை அசத்காரியவாதிகளை தகுந்த யுக்திகளின் மூலம் அசத்காரியவாதம் தவறு என்று நிரூபிக்கிறார்கள் அசத்காரியவாதிகளும் தகுந்த யுக்திகளின் மூலம் சத்காரியவாதத்தை நிராகரிக்கிறார்கள் நாம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நாம் சபாஷ் பலே இதுதான் நாங்கள் விரும்புகிறோம் எக்ஸலன்ட் ரொம்ப அத்தமாக இருக்கு நீங்கள் ஒருத்தரை ஒருத்தரை சொல்லிக்கிறது இருக்கே எங்களுக்கு பரம் ஆனந்தமாக இருக்கு ஏன்னா நாங்கள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நீங்களே பண்ணி முடிச்சுடுறீங்க ஆகையினால எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை இதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம் அதாவது காரியமே இல்லை காரியமே இல்லை மித்யா சிருஷ்டி இந்த பொய்யான படைப்பை பொய் மெய்யின்னு நினைச்சு நீங்கள் ரெண்டு பேரும் வாதம் பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு புரிகிறது படைப்புல உண்மையே இல்லைங்கிறது எங்களுக்கு புரியது இந்த படைப்பை எப்படியும் நிரூபிக்க முடியாது அதுக்கு ஸ்ருதி பலம் இல்லை யுக்தியோட பலம் இல்லை அனுபவத்தோட பலம் கிடையாது எல்லாத்தையும் நாங்களும் சொல்ல போறோம் ஆரம்பிட்டேன் பிராம காரண பரிணாமவாதான் காரண பரிணாமம் தான் இருக்குமே காரியம் ஆஹ் மூணு வாதம் இருக்கு அஜாதிவாதம் அத்வைதவாதம் சொன்னோம் அஜாதிவாதம் சொன்னோம் இப்பதான் சொல்றேன் விவர்த்தவாதா தெரியும் இல்லையா மரணத்துலயே அதனால விவர்த்தவாத ஸ்லோகம் நகராட்சி என்பது விவர்த்தவாதம் அச்டிவாதா சிருஷ்டியே கிடையாது ஆனா நம்ம ரொம்ப நாள சிருஷ்டியை வந்து ஒரு ஒரு திருஷ்டியில் ஒத்துக்கின்றே இருந்திருக்கோம் சிருஷ்டி இருக்கு பிரம்மன் காரணம் சிருஷ்டி காரியம் இப்படியே சொல்லி வந்திருக்கும் அதுதான் நமக்கு இந்த சம்ஸ்காரம் பலமாக இருக்குது முண்டக்கோபரிஷத்தில் சிருஷ்டியை பற்றி படிச்சுருக்கோம் அப்புறம் வந்து கேனோபனிஷத்தில் கேனோபரிஷத்தில் சிருஷ்டியை பற்றி இல்லை நேரம் எடுத்த உடனேயே நேதம் எதிதம் உபாசத்தை ஒரே அடி கேனோபரிஷத் பக்கத்தில் இருக்குது அப்புறம் கட்டோபரிஷத்துலையும் சிருஷ்டி அங்கங்கே சொல்லியிருக்கு அப்புறம் தைத்திரியோபரிஷத் கேட்க வேண்டாம் சிருஷ்டி இடையில் இருக்குது கைவல்யோபனிஷத்தில் சிருஷ்டி இருக்குது பிருகதாரண்யத்தில் சிருஷ்டி இருக்குது சாந்தோக்கியத்தில் சிருஷ்டி இருக்குது எதெல்லாம் சொல்கிறோம் ஐதரேகம் கேட்க வேண்டும் எல்லாத்தையும் சிருஷ்டி இருக்குது ஐதரேகம் பிரஷ்னம் எல்லாம் இந்த பத்து உபநிஷத்தில் ரெண்டு உபநிஷத்து தான் ஒன்று மாண்டூக்கிய உபநிஷத்து இன்னொன்று கேனோபனிஷத்து ரெண்டு தான் ஸ்ட்ராங்காக நீயே பிரம்மன்ங்கிறது மற்றதும் சொல்றது நான் இல்லைன்னு சொல்லுது அதுக்கெல்லாம் இல்லை அது ஒரு ஒரு சொல்லுகிறது ஆனால் இதுதான் என்ன பண்ணுகிறதுன்னா நேரடியாக சிருஷ்டிய ஒரே அடியாக இத்தனாளாக சர்க்காரியவாதத்தை சப்போர்ட்டு வச்சுக்கிண்டே பேசியிருக்கோம் அப்போ சடனாக நமக்கே சொந்தம் வந்துடும் ஆகையினால இத்தனாளாக நம்ம இப்படிலாம் பேசினோம் ஒரு என்னது ஒரு பேச்சுக்காக பேசினோம் அபிபேத்திய சிருஷ்டியை வந்து ஏத்துண்டு பேச வேண்டி இருக்கு அதுக்காக வேண்டி பேசணும் சொல்றேன் முக்காலத்திலும் எக்காலத்திலும் காலமும் இல்லை காலமும் இல்லை தேசமும் இல்லை காலமும் இல்லை திக்கும் இல்லை தொந்தமும் இல்லை பிரிவும் இல்லை சேர்தலும் இல்லை தாய்மனோ அதனாலதான் முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே என பற்றி ஏதும் இல்லாதே என்ன அர்த்தம் சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் உபதேசம் பண்ணினதை என்ன சொல்லுவேன் என்னை சூதாய் தணிக்கவே சுமாயிருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி அப்படி இருக்கு உள்ளதுமாய் இல்லதுமாய் உற்ற உணர்வதுமாய் உன் உளம் கண்டது எல்லாம் தழ் சொல்லி ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார் தோழி எல்லாத்தையும் நீக்கிவிட்டார் தழ் எல்லாவற்றையும் தழ் இந்த படைப்பையே தள்ளிவிடு என்று உபதேசம் பண்ணி ஸ்வரூபமயமா ஆக்கி விட்டார் அப்படி அழகா சொல்லி வச்சிருக்கார் இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அஜாத்திவாதாங்கிறது என்னது விவர்த்தவாதா நம்ம கொஞ்சம் ஆரம்பத்துல எல்லாம் மற்ற புஸ்தகத்திலாம் படிக்கிற போது நம்ம அங்கங்கே சிருஷ்டியை இந்த அத்தியாரோபத்தை ஒத்துன்றோம் அத்தியாரோபம்னு சொல்கிற போதே என்ன அர்த்தம் அபவாதம் பண்ணுறதுக்கு தானே அத்தியாரோபத்தை பற்றி பேசுகிறோம் இது ஆரம்பத்துலேருந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஆனால் கொஞ்சம் ஆழமாக பேசுறது இங்கே தான் சிருஷ்டியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நேர மூக்க உடைக்கிற மாதிரி குத்தி சிருஷ்டியவே அடிக்கிறதுங்கிறது இங்கே தான் அதுவும் கௌடபாதாச்சாரியர் ரொம்ப உபகாரம் பண்ணி விட்டார் கேனோபரிஷத்துக்கு காரியம் எழுதலவர் கேனோபரிஷத்துனே சிருஷ்டியை பத்தி ரொம்ப சரியா சொல்லல சிருஷ்டியை பற்றியே இல்லை எதுனாலும் நம்ம மனசு இந்திரியங்களில் நோக்கி போவது கேனேஷிதம் பதத்தை பிரேஷிதம் மனஹா கேன பிராண புதம பிரீத்தியுக்தா கேனேஷிதாம் வாசம் இமாம் வதந்தி சக்கு ஸ்ரோத்ரம் கவுதேவோ ஜனத்தி யார் இதெல்லாம் பண்ணுகிறார் அப்படின்னா அது காதுக்கு காது கண்ணுக்கு கண்ணு மூக்குக்கு மூக்கு நாக்குக்கு நாக்கு தோலுக்கு தோலு அதை வந்து அதுதான் நீ இதை தெரிஞ்சுட்டு அடைஞ்சு அடைஞ்சி விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு ததேவ பிரம்ம ததேவத்வம் வித்தி நீ இந்த உபாசனை பண்ணிட்டுருக்க பேர் விழுந்து விழுந்து என்னைக்கு பரமாத்மா அடைய போகிறோம் அடைய போகிறோம்னு பண்ணினதெல்லாம் பரமாத்மா தான் இப்படி சொல்ல சொல்லி என்ன நினச்சிருக்க ஆகையினால அது வந்து எல்லாம் போகிறோம்ப்பா மேதம் எதிதம் உபாசதே பண்ணினதெல்லாம் போகிறோம் இனிமேல் நமஸ நன்றிக்காக வேணாம் நமஸ்காரம் பண்ணு உபாசனை எல்லாம் பண்ணி விரைவா என்றைக்கு முக்தி தருவாயோ தெரியவில்லையே இன்றைக்கு விடுபடுவேனா நாளைக்கு விடுபடுவேனா இனி அடுத்த பிறவியில் விடுபடுவேனா எப்பிறவையில் விடுபடுவேனோ யான் அறியேனே இன்றைக்கே வருமோ நாளைக்கே வருமோ மற்ற இன்றைக்கே வருமோன்னு ஒரு பாட்டு வள்ளலார் பாட்டு அந்நாள் என்னாலோ இந்த புலம்பல் எல்லாம் முந்தி புலம்பினது போரும் இது புலம்பின்ண்டே இருக்கிறதுக்கான பாட்டு இல்லை உண்மையை ஒரு நாள் புரிஞ்சிக்கிறதுக்கான பாட்டு சாகர் வரைக்கும் என்னாலோ என்ன சாதனை கிடையாது என்ன நான் என்ன அகம் விரக்ஷரே வா நான் உணர்ந்து விட்டேன் இப்பிறவியிலே சொல்ல வேண்டாமோ அதுக்காக தான் இத்தனை சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே போகிறார் இந்த வாதத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினார் அவர்களே ஒருவருக்கொருவர் இப்படி சொல்லிக் கொள்கிறார்கள் சொல்லி நம்முடையது அவிவாதம் நிபோதன்னு சொன்னவர் இதுக்கப்புறம் ஆரம்பித்தார் இதில் என்னன்னா இங்கே ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் வேதாந்த சித்தாந்தத்தை தெளிவா சொல்ற விவர்த்தவாதம் சொல்றோமே இந்த வேதாந்த சித்தாந்தத்தை தெளிவா சொல்ற அத்வைத்தமே அத்வைதம் தான் ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டு வேதாந்தம் விசிஷ்டாத்வை சொல்றது வேதாந்தம் தான் சொல்றது வேதாந்த சுத்தாத்வை தான் சொல்றது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அதனால நம்ம இதை சொல்ல வேண்டியிருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பரம உபதேசம் அத்வைதந்தான் ஆனால் நிறைய பேர் போட்டி போடுறதுனால வேதாந்த வேதாந்தத்தினுடைய பரம தாத்பரியம் விசிஷ்டா அத்வைதம் துவைதம் இன்னும் நிறைய நல்லாமல் சொல்றதுனால நாம் அந்த வார்த்தையை அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டியிருக்கு அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்தை நன்றாக ஸ்தாபனம் பண்ணுறார் இந்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு ஸ்லோகங்கள் சொல்கிறாரு ஏற்கனவே சொன்னது தான் அதை இங்கே நேற்றைக்கு நாம திரும்பவும் நான் நினைவுபடுத்துகிறேன் அதை கொஞ்சம் அதை சொல்ல சொல்ல தான் தெளிவு ஏற்படும்ங்கிறதுனால எனக்கும் சொல்ல சொல்ல தான் எனக்கும் தெளிவாக சொல்ல வரும் உங்களுக்கும் கேட்க கேட்கத்தான் அது தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அதனால் கொஞ்சம் இன்னும் தடவை சொல்கிறேன் ஏன்னா நிறைய கேள்வி வந்தது ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க இந்த தர்மசேங்கிறது ஜீவாத்மான்னு சொல்கிறே அப்படின்னா ஆத்மான்னு சொல்லிவிட்டார் இந்த ஜீவாத்மாங்கிற வார்த்தையும் இல்லை பரமாத்மான்னு சொல்லலை சங்கராச்சாரியர் ஆத்மான்னு போட்டார் பரமாத்மான்னு போட்டதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஜீவாத்மான்னு போட்டாலும் தப்பு இல்லை ஆனால் தர்மசேங்கிறதுக்கு ஆத்மனகா அப்படின்னு ஒரே இந்த பரம ஜீவ இந்த பதத்தையே உபயோகப்படுத்தாம ஆத்மனகான்னு ஆதிசங்கரர் குறிப்பிட்டிருக்கார் அது அங்க இருக்கு கேசித் உபனிஷத் அத்வை ஸ்லோகம் ரிப்பீட்டேஷன் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ராங்கா இது பண்றதுக்காக வேண்டி ரீஎன்ஃபோர்ஸ் பண்றதுக்காக வேண்டி இதை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ற சங்கராச்சாரே சுகர் பரவாதி பக்ஷானாம் அந்நோன்ன விரோதான் உபபத்தி அனுமோதன பிரதர்சனார்த்தாங்கிற அவங்க சொல்ற யுக்தி எல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் வாஸ்தவத்தை நாம சொல்றோம் இதுதான் இந்த கருத்து இருக்கு இப்ப இது கேள்வி கேட்கிறத நேற்றுக்கு பார்த்தோம் நாம எல்லாருக்கும் ஒரு தப்பான அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா ஸ்ருதியை வச்சுட்டோ யுக்தியை வச்சுட்டோ எல்லாம் என்ன சொல்றோம்னா பரமாத்மா ஜீவாத்மாவா ஆயிட்டார் ஜீாத்மா திரும்பவும் பரமாத்மாவாக ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சாராந்த அபிப்பிராயம் இன்னொரு அபிப்பிராயம் என்னன்னா பரமாத்மா கூட இருந்த இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை விட்டு விலகி ரொம்ப தூரம் வந்துட்டார் ஆகையினால எப்படி அம்மா கிட்ட இருந்து குழந்தை பிரிஞ்சு போறதோ அது மாதிரி வந்துட்டார் திரும்பவும் நம்ம இந்த ஜீவாத்மா என்ன பண்ணணும் பரமாத்மாவை அடையணும் இது எல்லாத்துக்குமே சாதனை பண்ணி ஆகும் பரமாத்மா ஜீவாத்மாவா ஆயிட்டார் ஜீவாத்மா இது அந்த கதையெல்லாம் வரும் தெரியுமா வந்து பெரு மகாவிஷ்ணு வந்து பன்றியாக மாறி விட்டார் கதையெல்லாம் இருக்கு புராண கதை மகாவிஷ்ணு வந்து பன்றியாக மாறி விட்டார் பன்றியாக மாறினத்துக்கு பிறகு மகாவிஷ்ணு வந்து பன்றி லைஃபே பிடிச்சி போயிட்டு தான் அந்த சேத்துக்குள்ளே இருந்துட்டு குட்டிகளோட எல்லாம் பன்றி லைஃபை பிடிச்சு போயிடுறான் கடவுளையே பன்றின்னு சொன்ன நம்மளை சொல்லலாம் இல்லையா சர்வசாதாரணமா அதுக்காக என்ன போய் பன்றீங்க மகாவிஷ்ணுவே பன்றியா பிறந்த திருவிளையாடல் புராணத்தில் எடுத்துங்க இறைவன் சிவருமான் வந்து பன்றிகளுக்கு பால் கொடுத்ததுன்னு சொல்லி ஒரு ஒரு திருவிளையாடல் இருக்கு பன்றியாக்கெருமான பன்றியா அப்புறம் என்னன்னா பன்றி லைஃபை யாரும் ஞாபகப்படுத்தின மறந்து போச்சு இந்த கதை ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்தி நீ பன்றி இல்லை நீ பரமாத்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பன்றி நிலைய விட்டுட்டு பரமாத்மாவை ஆயிட்டார் அவர் அதுக்கு ஒரு ப்ராசஸ் அதை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அடையணும் பரமாத்மா ஜீவாத்மாவா ஆயிட்டார் ஜீவாத்மா பரமாத்மாவா ஆகணும் அப்படின்னு ஒரு சாரார் இருக்கிறார்கள் இன்னொரு சாரார்னா பரமாத்மா வேற ஜீத்மா வேற ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட இருந்து விலகி வந்துடுத்து ஆகையினால திரும்பவும் பரமாத்மாவை போய் அடையணும் நம்ம என்ன கேட்குறோம் அடைஞ்சுட்டா திரும்பி வருவார மாட்டார திரும்பவும் தான் ஒரு தடவை வந்துட்டார் இல்லையா அப்போ திரும்பவும் போகணுமே அங்கே போனதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டார் நான் இல்லை இல்லை நெசப்புனராவர்த்தத்தை நெசப்புனராவர்த்தத்தை நான் தான் ரெண்டு தினம் சொல்கிறேன் வரமாட்டார் வரமாட்டார் அதெல்லாம் வந்து யுக்திக்கு ஒ ஒத்துக்க முடியலை வரமாட்டார் வரமாட்டார்னு நீ சொல்லலாம் ஆனால் அது வந்து லா யுக்திக்கு இல்லை இன்னும் மற்ற ஸ்ருதிகளுடைய வாக்கியத்தை வச்சு கொண்டு பார்க்கும் பொழுதும் வேறு இருக்கக்கூடிய ஸ்ருதிகளை எல்லாம் வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது இது வாஸ்தவமாக இல்லை இதை புரிஞ்சுக்க இது பண்ண வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண இன்னொரு விஷயம் இருக்குது மோட்சம் அடையணுங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு முதல்ல பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது அப்புறம் லௌகீக விஷய சுகம் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இப்போ இல்லை விஷயம் என்ன நம்ம வேதாந்த மாண்டு கார்கிச்சுருக்கோம் சாதன சதுர்ட்டமே தெரியாதுன்னு சொன்னால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால பொருள் வேண்டான்னு விட்டுட்டோம் சுகம் வேண்டான்னு விட்டுட்டோம் லௌகிக்க சுகங்கள்லாம் விஷய சுகம் வேண்டான்னு சொல்லிட்டோம் பண்ணின பூஜை ஜபம் தியானமும் போரும்னு விட்டுட்டோம் காலம்பரை வந்து ராத்திரி வரைக்கும் வேதாந்தம் படிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம் மோக்ஷம் அடையணுங்கிறதுக்காக வேண்டி வேதாந்தம் படிச்சுருக்கோம் வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா மோக் அடையப்படுவது அன்று எப்படி இருக்கு பாருங்க மோட்சம் அடையப்படுவது அன்று மோக்ஷம் என்பது என்னன்னா அது புரிந்து கொள்ளப்படுவது பாம்பு திரும்பவும் கயிறாகிறதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது பூஜை ஹோமம் ஏதாவது பண்ணணுமா வேற ஏதாவது சாதனைகள்லாம் பண்ணணுமா அது வேதாந்தம் படிக்கணுமான வேதாந்தம் படிக்கலாம் பரவாயில்லை ஆனால் தாற்பயம் என்ன ஆப்தோக்திகி என்ன சொல்கிறா நீ வந்து அது எங்கப்பா கை பாம்பே இல்லை கயிறு தான் இருக்கு அப்படிங்கிற அது மாதிரி என்னென்னா மோட்ச அடையணும் நினைக்காத நீ முக்தந்தான் வேதாந்த என்ன சொல்றது நீ எப்பவுமே முக்தனாகத்தான் இருக்க ஒரு நாளும் பக்தனாகி முக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை அந்த கருத்தை தான் வேதாந்தத்தினுடைய பரம தாத்யமா நாம சொல்றோம் ஆகையினால மோட்ச அடையணுங்கிற எண்ணத்தை எல்லாம் வியாபக திருஷ்டியில ஒத்துக்கிறோம் துக்கம் இருக்கிறது நமக்கு இருக்கிறது தெரியறது அந்த துக்கத்திலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் இருக்கிறதும் தெரிகிறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறதும் புரியறது ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறதுனா நீ உண்மை இல்லாததை போய் உண்மைன்னு நினச்சுன்ருக்கேப்பா எது உண்மையோ அதை தெரியலேங்கிற எது உண்மை இல்லையோ அது உண்மையு நினச்சுன்ட்ருக்கே உண்மையானதை தெரிஞ்சு விட்டால் உண்மை இல்லாததை உண்மை இல்லைன்னு நீ புரிஞ்சு நீ உண்மையான உண்மையிலேயே எப்போது இருப்பாய் எப்பொருள் எத்தன்மை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அந்த குரலை விடலாமா நாம அப்பொருள் மெய்பொருள் ரெண்டு குரலை மாத்திரம் மறக்காது எந்த குரலை மறந்தாலும் அப்பப்ப அப்படித்தான் சொல்லணும் அப்படி சொன்னா தான் அது சுவாரஸ் ஆகையினால எப்பொருள் எத்தன் முதல்ல ஒரு குரல் இருக்கு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு ஒரு குரல் அற எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது ரெண்டு குரல் பொருள் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு இந்த சிருஷ்டிய இல்லாத சிருஷ்டிய இருக்குன்னு நினைக்கிறது என்னது அருளா மருளா மாண்பில்லாத ஒரு ஜென்மநிதி இப்படி போய் இதை போய் உண்மை நான் நினைக்கிற மருளானாம் மானா பிறப்பு எப்போ மான்புடையதாக இந்த பிறப்பு பயனுள்ளதாக ஆகும்னா ஜென்ம சாபல்ல எப்போ ஆகும்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் அப்படி படிக்கணும் அப்படி படித்தாதான் அந்த பொருளுக்கு உயிரே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பது தான் பொரு எப்படி இருந்தாலும் அதனுடைய ஸ்வரூபம் வாஸ்தவஸ்வரூபம் என்ன பரமார்த்த சத்தியம் பிரம்ம அத்வைத்தம் ஒரு நாள் ந கஷ்டித் சாயத்தே ஜீவா அந்த ஸ்லோகம் தான் ஸ்ருதி மாத்திச்சின்ன ஜாயத்தே எத்த கிஞ்சின்ன ஜாயத்தே எத்தின்ன ஜாயத்தே சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த கிளாஸ் முழுக்க எத்தின் ஜாயத்தே எத்திர கிஞ்சின்ன ஜாயத்தே கதம் ஜாயத்தை கேட்க விட ஹின் சின்ன ஜாயத்தை அதுக்காக அவர் சொல்றார் சாஸ்திரத்துல விழுந்து விழுந்து சொல்லியிருக்கு அஜாதஹா அஜாத்தா அஜாதான்னு சொல்லியிருக்கு அதுக்கு போய் அது தோன்றினதுன்னு நீ சொல்றே அஜாத்திய தர்மஸ பிறக்காத ஆத்மாவுக்கு பிறப்பை கல்பிக்கின்றாயே வாதினஹா பிறப்பை கூறுகிறாயே ஏனென்றால் சாஸ்திரம் என்ன சொல்றது அஜாதகாங்கிற வார்த்தை பிரதிஜா வாக்கியம் அப்புறம் அஜாத்தா ஜாத்தஹான் என்ன ஆகும் முரண்பாடு ஏதோ ஒண்ணு சொல்லு ஒரு நாளும் பொருள் அழியாத பொருள் தோன்றாத பொருள் மர்த்தியம் அமிர்தம் சொல்றாரு அஜாத்தா அமிர்தஹா சங்கராச்சர் அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருப்பார் அஜஹா அமிர்தஹா அபயஹா இது அவருக்கு அடிக்கடி இது பிடிச்ச வார்த்தை அஜஹா அமிர்தஹா அபயஹா எனக்குரிய சாரியவாதினா அசத்காரியவாதிகளையும் எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த விளக்கங்கள்லாம் வருகிறது ஜாத்தின் நிச்சந்தை சங்கராச்சாரியர் சதசத்வாதி நகா சர்வேபி அப்படின்னு விட்டார் எல்லோரும் சதசத்வாதிகள் அனைவரும் இப்படி சொல்லுகிறார்கள் ஆக அழியாதத அழியாத மாறாத பொருளுக்கு அழிவு ஏற்பட முடியாது மாறுதல் ஏற்பட முடியாது மாறுத மாறுதல் இல்லாத பொருள் மாறுகிறதுன்னு சொன்னா என்ன ஆகும் ரெண்டுமே தப்பு நாள் வியாகாத்த தோஷம்னு பேர் தன்னுடைய வாக்கியத்தை தானே முரண்படுத்துறது தன்னுடைய சொல்லை தானே முரண்படுத்துவது என்று அதுக்கு பெயர் சொன்ன வார்த்தை சாஸ்திரத்தினுடைய வாக்கியத்துக்கு பிரதிஜா ஹானிகும்தான் அது மாத்திரமில்லை இந்த மோக்ஷம் வந்து அஜாத்தகா ஜாதகா புனக அஜாதகா ஜாதகா அப்படி வச்சு போமே இருந்தவன் ஜாதனாய்தான் என்ன அஜ அஜனாக இருந்தவன் குறந்துவிட்டான் குறந்தவன் திரும்பவும் அஜனாயிட்ட அஜனாயிருந்தவன் திரும்பவும் அடைஞ்சிட்டோம் பந்தத்துக்கு வந்துட்டோம் பந்தத்துக்கு திரும்பவும் சித்திக்காம போயிடும் தான் சொன்ன வார்த்தையை தானே முரண்படுத்தின தோஷங்கள் எல்லாம் வரும் யுக்திக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட பொருந்தாது இப்படி இருக்கிறது எப்படிப்பா நீ வந்து சிருஷ்டியை வந்து சொல்ற சிருஷ்டியை சத்தியம் நினச்சின்னு இப்படி பேசுறீங்க நீங்க அவங்களும் விட போகிறதுல நம்மளும் விட போகிறதுல போயிட்டே இருக்க போகிறது பாருங்க இந்த பிரகரணத்தில் பிரதானமாக ஜாஸ்தி இருக்கிறது வாதம் தான் ஆனால் டாபிக் என்ன அவிவாதாக அவிவாத அத்வைதம் அவிவாத அஜாதிவாத அத்வைதவாதம் முழுக்க முழுக்க என்ன ஒரே மனநயமா இருக்கு அமிர்தம் மர்த்தியம் ஒரு நாளும் அமிர்தம் மர்த்தியமாகாது மரத்தியம் அமிர்தம் ஆகாது அதாவது இரவாதது அப்படி சொல்லாம் இரவாதது இறக்காது அப்படி சொல்லலாம் இல்லாட்டி என்ன சொல்லலாம் நீங்க வேற விதமாகவும் சொல்லலாம் அழியாதது அழியாது மாறாதது மாறாது மாறாதது மாறுகின்ற நிலையை அடையாது அப்படி சொல்லணும் மாறாதது மாறுகின்ற நிலையை அடையாது அதுதான் ரெண்டாவது ரொம்ப முக்கியம் நபவத்யிரு மத்தியம் அதே மாதிரி அழிகின்ற பொருள் மாறுகின்ற பொருள் மாறாததாக அழியாததாகவும் ஆகாது இது அது முடியாது அது இது ஆக முடியாது ஆகையினால என்னன்னா நம்ம உலகத்தில் பார்க்கறோம் பிரகிருத்தே அந்நா பாவா ந கதஞ்சித் பவிஷதி இந்த பிரகிருத்தின்னா இந்த இடத்துல ஸ்வபாவம் இங்கிலீஷ்ல இன்ட்ரன்சிக் அக்னியினுடைய என்ன எங்கேயும் கதாச்சி என்ன அர்த்தம் ஒரு பொழுதும் நடக்காது கதஞ்சி எப்படியும் நடக்காது நடக்காது சரி அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் நாம இதெல்லாம் என்னதுன்னா அந்த சொல்லணும் மறுபடியும் இதை உறுதிப்படுத்துகிறார் தெளிவுபடுத்துகிறார் சொன்னதையே சொல்லி திரும்ப இதுதான் நம்முடைய சித்தாந்தம் சொல்ற மாறுவது ஒருபொழுதும் ஒருபொழுதும் மாறுவது ஒருபொழுதும் மாறாத நிலைக்கு போகாது மாறாதது ஒருபொழுதும் மாறுகின்ற நிலைக்கு வராது ஆகவே பிரம்மன் ஒரு நாளும் மாறலை நம்ம தாக்குதல் பிரம்மன் முதல்ல என்ன சொன்னோம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒாகி அப்படி சொல்லிருந்தோம் அதெல்லாம் வச்சுங்க எல்லாம் பரிணாமம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் கடவுள் பகுஜே தி விங்கா சஹசிரசிரபந்தேஸ்வரூபாக எத்தனையோ இருக்கு பூமிராப்போ நலோ வாயுமோரே மமையோ நர்ஹிரமூத்தம் பார்த்த எல்லாம் வந்து சிருஷ்டியை பற்றி கீதையில பார்க்குறோம் நிறைய அத்தியாயங்கள் பார்க்குறோம் என்ன பத்தாவது அத்தியாயத்தில் இருக்கு புதிர்ஜானோகம் த பவந்தி பாவாபூத்தா மத்தயேவ்வித இங்கெல்லாம் ஞாபகம் மத்தயவ பிசக்விதா இதே ஸ்லோகத்தை சொன்னார் இது பத்தாவது அத்தியாயத்தில் ஏழாவது அத்தியாயத்திலையும் இருக்குது ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருக்குது தானே சர்வாணி அஹம் நகம் இயஷு தேயி என்ன அப்புறம் வந்து மீதான நானிதமே யோகம் ஐஸ்வரம் எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐஸ்வரம் உண்மையிலேயே சிருஷ்டி இல்லை சிருஷ்டி இருக்கிற மாதிரி மகா மேஜிக் பண்ணிட்டு இருக்கிற யோகேஸ்வரோகம் சிருஷ்டியே கிடையாது மத்ஸ்தானி சர்வூதானி நாகம் நூத்தே மமீவ் வாசோகே சனவூத்தம் மகாபாஹோ யாரியோனீத்தீச்சு அஹம் கிருத் ஜகத பிரலய மரத்தரம் நானியஸ்தனஞ மயி சர்வமிதம் புரத்தம் சூத்ரோ மணிகனா இவ சூத்ரே மணிகனா இவ எல்லாம் எப்படி இருக்கு என்ன போட்டு நீ அப்படி இருக்க நீ குழப்பமா இருக்கிறதுனால உன்னை நல்லா குழப்பினாத்தான் தெளிவு கிடைக்கும் நீ ஏற்கனவே குழப்பத்தோட வந்திருக்கிற உன்னை மேலும் நான் கொஞ்சம் அப்போத்தான் உனக்கு தெளிவானதை புரிய வைக்க முடியும் ஓ குழப்பத்தையே நான் கொஞ்சம் தெளிவாக குழப்பினேன்னா அப்புறம் அந்த குழப்பத்திலேருந்து உன்னை விடுவிச்சு தெளிவான அறிவை கொடுப்போம் குழப்பமே இல்லாத ஞானம் வரும் குழப்பம் என்றால் என்ன தெளிவு என்றால் என்ன என்பதை சற்று குழப்பி தெளிவுபடுத்தி குழப்பத்தை நீக்குவதே எங்கள் பணி எம் அடுத்தது பார்க்கலாம் கிருத்தே நாம கம்யிதி நலமோ எஸ் அத்த பிரகத்தில் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஸ்லோகத்தில் சொன்னதே தான் இங்க திரும்பவும் சொல்லப்படுகிறது ஆனா அங்க அங்க பாவகான்னு சொன்னார் இங்க தர்மான்னு சொலர் ரெண்டுக்கும்பாவேனோ எஸ் தர்மோச்சி மரதாம் சபாவேன அமிருந்த அமர் நான் அக்னி உஷவத் சவித்திருப்பிரகாசவத் சூரியனுடைய பிரகாஷம் போல அக்னியினுடைய உஷ்ணம் போல சுவாவம் மாறினா அது வஸ்துவா அந்த அக்னி ஒரு அக்னி ஒரு நாளும் இருக்குமா ஐஸ்கிரீம் ஒரு சூடா இருக்குமா சூடான ஐஸ்கிரீம் எப்படி இருக்க முடியாதோ அதே மாதிரி என்னது குளிர்ச்சியான அக்னி எப்படி இருக்கவே முடியாதோ யாண்டும் அமிர்தமயமாக இருக்கக்கூடிய பரபிரம்மன் பரம்பொருள்முத வடிவமாக இருக்கின்ற பரம்பொருள் எப்படி மிருதமாகும் எப்படி அழியும் எஸ் எங்கிறது யாருடைய மதத்தில் அப்படின்னு அர்த்தம் யாருடைய மதத்தில் எவருடைய மதத்தில் எவருடைய கொள்கையில் யாண்டும் அமிர்தமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவானது ஆத்மான்னு போட்டு பரமாத்மாவானது பரம்பொருளானது மர்த்தியதாம் கச்சி மாறதோ மாறுகின்றதாக அழியிறதாக ஆகிறதோ அவர் அது கேட்கிற ரெண்டாவது லைன்ல கிருத்தேன அமிர்த அமிரஸ்த அமிருத்த கிருத்தக்கேன அமிர்தாருடைய மதத்தில் யாண்டும் இயல்பாக இருக்கக்கூடிய மாறாத இயல்பை உடைய அமிர்த்தமானது மாறுகின்ற இயல்பை உடையதான மர்த்தியமாக மாறுகிறதோ அழி மாறுகின்ற இயல்பை அடைகிறதோ சொன்னாலே போறோம் மா இயல்பை அடைகிறதோ யாண்டும் மாறாத பரம்பொருள் மாறுகின்ற நிலையை அடைகிறதுனா என்ன முரண்பாடுதானே சொல்லலேயே முரண்பாடு நன்றாக தெரிகிறது அடைகிறதோ அதுவும் உண்டு பண்ணப்படுகிற உற்பத்தி பண்ணப்படுகிற மீண்டும் அடையப்படுகிற கிருத்தக்கேன அதை பார்க்கணும் நீங்கள் பாஷ்யம் பார்க்குறதா இருந்தால் திரும்ப அங்கே போகணும் இங்கே ஒன்றும் அதுக்கு வியாக்கியானம் இல்லை அத்வைத பிரகரணத்தில் தான் சங்கராச்சாரியர் அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கார் இங்கே வந்து என்னென்னா அது ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு நீங்கள் அங்கேயே பார்த்துக்கணும் நம்மளை மாதிரிலாம் அவர் வந்து டயத்தை அப்படிலாம் இழுக்க மாட்டார் அவர் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளே முடிச்சாலும் வாழ்க்கையை அதுக்குள்ளே எல்லாத்தையும் அதை வந்து நீங்க மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் படித்தாலும் முடிக்க முடியாது அப்படி எழுதி வச்சிருக்காரு என்ன என்னது எத் சாரபூதம் தது உபாசித்தவ்யம் அனந்தசாஸ்திரம் பகு வேதித்தவ்யம் அல்பஸ்ச்ச காலோ பகவச்ச விஜ்னாக சாரபூதம் தது உபாசித்தவ்யம் ஹம்சோ யசா க்ஷீரம் இவாம்பு நம்ம சாரத்தை கிருத்தேங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு பண்ணப்பட்ட எது கிருத்தகம் தது அனித்யம்னு எது கிருத்தக்கம் தது நித்தியமான பரபிரம்மன் அனித்தியமான சரீரமா மனசு ஏதாவது உலகமாக மாறி ஜீவர்களாக மாறி அப்புறம் நித்தியமான பிரம்மனாக மாறுறான்னா என்னையா கதை விடுற என்ன இப்படி நம்ம பாஷையில் சொன்னால் தான் சிலதெல்லாம் புரியும் என்ன புரிய புரியவே மாட்டேங்கிறது திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு கருத்தக்கேன்னு அமிர்தா அப்படின்னு அர்த்தம் உண்டு பண்ணப்பட்ட அமிர்தம் நான் என்ன பண்ணேன் நான் திரும்ப நான் மர்த்தியனா அமிர்தமாக இருந்தேன்னா மர்த்தியன் ஆகிட்டேன் அப்புறம் என்ன பண்ணேன் தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பூஜை பண்ணி பண்ணி பண்ணி ஜபம் பண்ணி பண்ணி ஹோமம் பண்ணி பண்ணி யாத்திரை பண்ணி தானம் பண்ணி அதை இதையும் பண்ணி ஏகப்பட்டதெல்லாம் பண்ணி குரு தே கங்கா சாகர கமனம் விரதபரிபாலனம் அதுவா தானம் எல்லாம் பண்ணிவிட்டு ஞானம் மாத்திரே இல்லை ஞானவிஹீன சர்வமத்தேன முக்தி நன்மசத்தேன நடக்கவே நடக்காது இல்லை கிருத்தக்கேன அமிர்தஸ்தியா தாய்மானவரும் சொல்கிறார் பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வலமாக வந்தும் பறவையிடை மூழ்கியும் நதிகள மூழ்கியும் எழுநா மத்தியடை நின்றும் உதிர் சருகு வன் புனல் இடை புசித்தும் மழை நுழை புக்கு இருந்தும் மண்ணு தசநாடி முற்றும் சுத்தி செய்தும் அங்கியை சோம வட்டத்து அடைத்தும் அற்பவுடல் கற்பங்கள் தோறும் நிற்க வீறு சித்தி செய்தும் அப்படி பாருங்கள் எவ்வளோ பெருசாக பாட்டை பாடி கடைசியில் ஞானம் இல்லைன்னா கதி வருமா அப்படின்ட்டு எல்லாம் எந்த சொல்லியிருக்கிற சாதனையில் ஒன்று கூட நம்ம பண்ணலை ஏதோ லேசாக பேருக்கு பக்தி நெறி நிலை நின்றும் அது புரியுறது நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தோம் இங்கிருந்து நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது நவகண்ட பூமி பரப்பை வளமாக வர்றதா பறவை மூழ்கி நதிகள் மூழ்கி எழுநா மத்தியடை நின்று நம்மெல்லாம் பண்ணாமலேயே அடைஞ்சிட்டோமே ஏதோ ஜென்மாவில் பண்ணியிருப்போம் அப்படி சொல்லி சமாதானம் பண்ணியிருப்போம் ஏதோ ஜென்மாவில் பண்ணியிருக்கோப்பா முக்தி சத கோடி ஜென்ம சுகத்தை புண்ணியத்தை ஜென்மாவில் பண்ணியிருப்போம் இல்லாட்டி வந்து மாண்ட பதினஞ்சு நாளைக்கு இந்த அஜாதஸ்ய ஜாதஸ்ய ஜாதஸ்யம் பொறுமையா கேட்டுட்டா இருக்கும் தர்மஸ் தர்ம தானே தர்மதி மர்த்தியதாம் கிருத்தக்கே நாமஸ்தாஸ்யே நிச்சலா அது எப்படி நிச்சலா கதம் ஸ்தாசியத்து அது எப்படி நெனைச்சனுக்கும் திரும்ப வருங்கிறது அப்போ இந்த ஸ்லோகம் வந்து அனிர்மோக்ஷப் பிரசங்கத்தை நன்றாக சொல்லுகிறது அந்த மோக்ம் எப்படி மோட்சமாக முடியுமப்பா அது மறுபடியும் மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அதான் கரெக்டு தானே அதுக்கு பேர் தான் சம்சாரம் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்சரே சயனம் இதுதானே சம்சாரம் சம்சாரம் நாங்கள் வர்ணிச்சுட்டே இருக்கோம் ஜனன மரண பிரவாகம் அது எப்படி கதம் நிச்சலகாஸ்தாஸ்யதி அந்த மோக்ஷம் எப்படி நிற்கும் கிருத்தகேன அமிர்தத்துவம் அந்த கிருத்தகம் நாம் வந்து சாதனை பண்ணி அடைஞ்ச ஒரு கர்மத்தினால் அடையப்பட்ட அந்த அமிர்தமானது கர்மத்தினால் அடையப்பட்ட அந்த அமிர்தமானது கர்மன்னே போட்டு அது நீங்க வந்து காய்க கர்மமா இருக்கலாம் வாசிக்க கர்மமா இருக்கலாம் மானச கர்மமா இருக்கலாம் காய்க வார்மங்களால் அடையப்பட்ட அந்த அமிர்த நிலையானது மீண்டும் எப்படி மிருத நிலையாக மாற முடியும் நடக்காது அந்த இல்லை அப்படி இல்லை அப்படி அமிர்தமானது ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டது திரும்பவும் மிருதமாக மாறாதது மாறாது என்பதற்கு என்ன கேரண்டி குழம்பு போயிடுது எனக்கு அதாவது நீ கர்மா பண்ணி காகித வாசிகமான சர்மங்களால நீ உபாசனை எல்லாம் பண்ணி பெரிய பெரிய உபாசனை எல்லாம் பண்ணி அடைஞ்ச அந்த அமிர்த்த நிலையானது எப்படி நிலைச்சிருக்கும் கர்மத்தினால் அடையப்பட்ட அமிர்தத்துவம் திரும்பவும் வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி கிடையாது கதம் நிஷ்டலகாஸ்தாஸ்யூ எப்படி அது மாறாததாக இருக்க முடியும் திரும்பவும் மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அது ஸ்வபாவேன அமிர்தாக அது பழபடியும் வந்து மரத்தியத்தான் கச்சதி மர்த்தியமானது திரும்பவும் அமிர்தமாயிடுத்து திரும்பவும் மரத்தியமாகாமல் இருக்குங்கிறதுக்கு என்ன உறுதி சொல்றேன் முதல்ல அமிர்தமாக இருந்தது சொல்றேன் ஃபஸ்ட் அமிர்தமாக இருந்தது அப்புறம் மிருத்தம் ஆகிடுது அப்புறம் திரும்பவும் அமிர்தம் ஆகிடுது கர்மாவெல்லாம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பூஜை பண்ணி பண்ணி பண்ணி அப்புறம் இந்த செப்பரேஷன் பிகம் யூனியன் அதனால் என்னென்னா பிரிஞ்சது மறுபடியும் சேர்ந்து கொடுத்து அப்புறம் திரும்பவும் பிரியாதுங்கிறதுக்கு என்னப்பா உறுதின்னா பதில் இல்லை அப்படிதான் கர்மா பண்ணி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோ பெருமாளுக்கு கைந்தரியம் பண்ணி துளசியும் புளியோதரையும் சாப்பிட்டா நாம் வந்து அதை அடைஞ்சுவிடுவோம் அதுக்கப்புறம் திரும்ப பெருமாட்ட போயிட்டோன்னு வச்சுக்கோ அப்புறம் இந்த சம்சாரத்துக்கு வரவே மாட்டோம் அப்படி சொல்லணும் வரவே மாட்டோம் யார் சொல்லியிருக்காரு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு அந்த ஸ்ருதியில் சொல்லியிருக்கு இதில் சொல்லியிருக்கு திரும்ப வரமாட்டோங்கிறது கேரண்டி இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஆனால் இன்னும் நிறைய மற்ற ஸ்ருதியெல்லாம் சொல்கிறது போகிறதாவது தேசாந்தரமாவது காலாந்தரமாவது ஒரு தேசாந்தரம் ஒரு காலாந்தரம் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு நீ போவே அங்கே பரமபதத்தில் பெருமாள் இருக்கார் நீ குறிப்பிட்ட தேசத்துக்கு போவே குறிப்பிட்ட காலத்தில் போவே குறிப்பிட்ட ஒரு தன்மையோடு போவே அங்கே போன உடனே உன்னுடைய சரீரமெல்லாம் அப்படியே ஹிரண்மயமாக ஆகிடும் தேஜோமயமாக ஆகிடும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்காது அப்பப்போ கருப்பிடிக்காது நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லாம் யூஸ் பண்ணும் அங்கே ஒன்று அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டவே அதெல்லாம் அங்கே போனேன் ஆனால் அதெல்லாம் போன உடனே அங்கே போன உடனே தேஜோமயமாக அப்படியே பரிபூர்ணமாக ஞானத்தோடு அங்கே இருப்பேன் அப்படியே அவருடைய தேஜோமயத்தில் நீ இரண்டரை அந்த ஒளியிலும் இந்த ஒளியிலும் இரண்டரை கலந்து அப்படி சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும் அவங்க கேட்கறதுக்கு ஆனால் ஸ்ருதி விரோதம் யுக்தி விரோதம் கேட்க நல்லாயிருக்கு அதனால தான் நம்ம உணர்ச்சிகளுக்கெல்லாம் இது சரியான வடிகாலாக இருக்குது ஆகையினால் இந்த உணர் போரும் சுவாமி இந்த அஜாத்திவாதத்தை மூட்டை கட்டி விட்டுவோம் இந்த ஜாதிவாதமே நல்லா இருக்கு ஜாதிவாதமே ஆனந்தமா இருக்குன்னா அங்கே பெருமாளை பார்த்துட்டு திடீர்னு கொடுக்க போயிட்டார் வச்சு நான் பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறப்போ திடீர்னு இன்னொருத்தர் எனக்கு முன்னாடி எப்படி இருக்கும் எனக்கு அங்கேயும் வந்து எதாவது ராக தோஷம் வரலாம் ஒருவேளை எல்லாருக்கும் மேலே பெருமாள் எப்படி இருக்காரோ என்ன சொல்றது இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஆரம்பத்தில் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக அதர்மம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சொன்ன பாடங்கள் நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்காக என்னது கர்மனா சித்த சுத்தி உபாசனையா சித்த ஏகாத்ரம் சித்த நைஷல்யம் சித்த விஷாலதா அப்புறம் ஞானேன மோக்ஷ அதுக்குதான் நம்ம வச்சுன் இருக்கோமே தவிர அதுவே சாஸ்வதம் கிடையாது சாலோக சாரூப சமீப சாகித்ய முக்தி எல்லாம் ஒரு பாடம் அந்த பாடத்தை எல்லாம் முடித்தாச்சு அதனால் இங்கே இந்த பாடம் வேறு பாஸ்தி நிச்சலா நிஷலகா இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் சில வாதிகள் பிறக்காத ஆத்மாவுக்கு பிறப்பை பிறப்பு இருப்பதாக கருதுகிறார்கள் பிறப்பற்ற இறப்பற்ற பரமாத்மாவுக்கு எப்படி இறப்பும் இறப்பும் பொருந்தும் இதுதான் இந்த தமிழில் சொல்லிட்டேன் ஆறாவது ஸ்லோகம் இல்லையா அதுதான் கரெக்டு பார்த்தோமா பிறப்பற்ற ஆத்மாவுக்கு பிறப்பற்ற ஆத்மாவுக்கு பிறப்பை இந்த சத்காரிய அசத்காரியவாதிகள் சொல்லுகிறார் விரும்புகிறார்கள் அப்படி போடணும் அந்த வார்த்தை அப்படியே இருக்கு விரும்புகிறார்கள் பிறப்பற்ற இறப்பற்ற ஆத்மாவுக்கு இறப்பும் பிறப்பும் எவ்வாறு பொருந்தும் என்பது கேள்வி ஆறாவது ஸ்லோகத்தில் பிறப்பும் இறப்பும் எவ்வாறு பொருந்தும் என்பது ஆறாவது ஸ்லோகத்தினுடைய கேள்வி அதற்கு விளக்கம் ஏழாவது ஸ்லோகம் சொல்லுகிறது இறப்பற்றது ஒருபொழுதும் இறப்பை அடையாது இறப்பற்றது ஒருபொழுதும் இறப்பை அடையாது அதே போன்று இறப்புடையதும் ஒருபொழுதும் இறப்பற்ற தன்மையை அடைய முடியும் தன்மை கூட போட்டுக்கலாம் என தன்மையை உடைய பொருள் இரப்பற்ற தன்மையை பொருள் ஒரு பொழுதும் உடைய தன்மையாக மாறாது இறப்பற்ற தன்மையை உடைய பொருள் தன்மை பொருளாக மாறாது இரப்பற்ற பொருளாக இறப்பற்ற தன்மையுடைய பொருளாக மாற முடியாது ஒருபொழுதும் இயல்புக்கு மாறாக எதுவும் நிகழ முடியாது இயல்புக்கு மாறாக எதுவும் நிகழ முடியாது இது ஏழாவது நெருப்பின் உஷ்ணத்தை போல மாறானது ஒன்றும் நிகழாது இயல்பானது வேறு நிலையை அடைகின்ற இயல்பை உடையதாக ஒரு மாறாது இயல்பானது வேறொரு இயல்பை அடையும் நிலையை ஒரு பொழுதும் எப்படி அடையும் அப்படி கேட்டிருக்கிறார் இயல்பானது வேறொரு இயல்பாக மாறுகின்ற நிலையை எவ்வாறு அடையக்கூடும் எ கூடும் கேட்டார் ஏழா சுலோகத்தில் அப்புறம் அடுத்தது சொன்னார் இயல்பாகவே இருக்கின்ற அமிர்தமானது எவர்களுடைய மதத்தில் அமிர்தமான அந்த ஆத்மாவானது இறக்கின்ற தன்மையை அடைகிறதோ இறக்கின்ற தன்மையை அடைகிறதோ பிறகு மீண்டும் கர்மத்தினால் இரவாத தன்மையை பெறுகிறதோ மீண்டும் கர்மத்தினால் இரவாத தன்மையை பெறுகிறதோ அப்படி பெடப்பட்ட அந்த இரவாத தன்மையானது மீண்டும் இறக்கின்ற தன்மையை அடையாமல் இருப்பது என்பது நிகழாமல் இருக்கக்கூடுமா நிகழாமல் இருக்க கூடுமா இம்மார்டல் மார்டல் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சரியான நான் எட்டர்னலா என்ன சொல்றது அப்புறம் தான் அனித்யம் நித்யம் அனித்தியமாகாது அனித்யம் நித்தியமாகாது இப்படிதான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக இந்த மூணு ஸ்லோகத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டேன் ஏன் திருப்திக்கு இனி அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் இதை விளக்கி சொல்றார் மேலும் இந்த பிரகிருத்தின்னு சொன்னார் அந்த பிரகிருத்தியை ஒரு விளக்கம் கொடுத்து புரிய வைக்கிறார் स्वाभाविकी अकृताचया स्वाभाविकी சேதி ந்யம் <coughs> ஸ்ரீலிங்க சப்தம் அதனாலதான் யா போட்டிருக்கு ஒருபொழுதும் விடாதோ எவ்விடத்தும் எக்காலத்தும் எப்படி ஆயினும் விடாதோ யா ஸ்வபாவம் வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் அவன் அப்பெல்லாம் இருந்த சுவாவம் எங்கே இப்போ இருக்கிற சுபாவம் எங்கே அப்படின்னு சொல்லுவோம் அந்த அர்த்தம் வேறு அது குணம் அது குணம் குணம் மாறும் அது வந்து சொல்லுவோம் அது ஏன் ஒரு சொல்லுக்கு ஒரே பொருளை நாம் பயன்படுத்துறது அந்தந்த இடத்தை பொறுத்து நாம் அந்த சொல்லுக்கு பொருளை பயன்படுத்துகிறோம் ஆகையினால் வழக்கமாக சொல்கிற சுவாவம் இல்லை ஒரு காலத்தில் இவன் சுபாவம் எப்படி இருந்து எனக்கு தானே தெரியும் இப்ப எல்லாம் மாறி போச்சு முந்தி எல்லாம் ஈஸ்வரன் கடவுள்னா என்னன்னே ஒத்துக்க மாட்டான் இப்போ விழுந்து விழுந்து கோயில் கோயிலாக சுற்றுறான் அப்படிலாம் சொல்கிறோம் நாம் முந்தி ஒரு இடத்துல பொறுமையாக உட்காரவே மாட்டான் இப்போ என்னன்னா மணிக்கணக்காக தியானம் பண்ணுறான் அப்படி சொல்கிறோம் அதெல்லாம் அதெல்லாம் குணம் அதெல்லாம் மாறுறது நமக்கு ஆனால் இங்கே ஸ்வாவங்கிற வார்த்தை எந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம் மாறாத தன்மைங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்றோம் மாறாத தன்மை எது மாறுகிறதோ அதை நம்ம வந்து இந்த இடத்துல குணம்னு வச்சு முன்னாலே அதையும் ஸ்வபாவன்னு சொல்லுவோம் அதையும் ஸ்வபாவும் சொல்கிற பழக்கம் உண்டு ஆனால் இந்த இடத்துல ஸ்வபாவா ஸ்வரூப்பா பிரகிருத்தி ஏகார்த்தகா சப்தா ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்கள் இத வந்து சங்கராச்சாரியர் விளக்கி சொல்றார் இது வந்து நாலு வகைப்பட்டதுங்கிறார் எப்படி பாருங்க தன்மையுடைய விஷயங்களில் நான்கு வகை இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக சொல்றார் அதுல வந்து நாலு வகை சொல்றார் சாம் சித்திகி ஒன்று ரெண்டு சகஜா அக்து பிரித்து விளக்க தெளிவா நமக்கு புரியணுமே மனநம் பண்ணி ஆகணுமே அதுக்காக வேண்டி நல்லா சொல்லி கொடுக்குற இந்த சாம் சித்திங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா சாம் சித்திக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து புறக்கிற போதே சில சக்தியோட அந்த புறக்கிற சக்தி இருக்கே அனிமா மகிமா கரிமா லகிமா எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அஷ்ட சித்திகள் பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி ஒருத்தரோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி இதெல்லாம் சித்திகள் சொல்றோம் இல்லையா சொல்றோம் அந்த அர்த்தத்தில் அடுத்த வகுப்புல விளக்கமா பார்க்கலாம் ஓம் ஜாகிரதாதித்ரயோன்முக்தம் ஜாகிரதாதிமயம் தசா ஓங்காரைசம்வேத்யம் எப்பதம் தன்னியகம்